மரணம் நம பார்வதி பதையே எனக்கு ஒரு பரமபாகியத்தை இன்றைய தினம் சுப்பிரமணியன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள் போன வருஷம் எனக்கு கிடைத்தது அதே மாதிரி இந்த வருஷமும் ரெண்டு ஒரு வார்த்தை முடியான ஒரு மகாபாக்யக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது சுப்பிரமணியர்களுக்கு பகவத் பிரசாதம் பரிபூர்ணமாக கொஞ்சம் கூட சந்தேகமா கிடையாது ஈஸ்வரன் நம்மை ரட்சிக்கிறார் என்றால் அதற்கு நதேவா தண்டமாதாய ரஷ்ஷி எம்ஹி ரக்ஷித்தும் இச்சந்தி சத்புத்தியா யோஜாதி ஈஸ்வரனுடைய அனுகிரக ஈஸ்வரன் நம்மை காப்பாற்றுகிறார் என்றால் ஏதோ ஆடுகளை கடையன் கட்டி வைப்பது மாதிரி நம்மை காப்பாற்றுறது இல்லை நம்ம பரிபூர்ணமான அனுகிரகம் செய்யணும் ஈஸ்வரன் பிரேரணை செய்வது என்பதாக விஷயம் தான் எம் உன்னிசதி தம் சாது கர்ம காரயி அப்படிங்கிறதாக உபனிஷத்திலே செல்லப்பட்டிருக்கிறது எவரே பகவான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வைக்கணும் பரமஸ்ரேயை அட வைக்கணும் என்பதாக சங்கல்பிக்கிறானோ அவனை நல்ல காரியங்கள் பிரவர்த்தி ஏற்படும் முடியாக செய்வான் என்பதாக உபரிஷத்திலே இல்லாதனால் இது மாதிரி காரியங்களை சென்ற வருஷம் ஸ்ரீமத் ராமாயணத்தை கேட்கும்படியான வரமாகியத்தை நமக்கு ஏற்படுத்தும் ஒரு பிரவர்த்தியை சுப்பிரமணியர்களுக்கு ஈஸ்வரன் வருமுதாய் செய்தான் அதே மாதிரி தொடர்ந்தாமல் இந்த வருஷமும் சுகமுகாது அமிர்த திரவ சங்கீதம் சுகவாக்கனாதிகடுத்த சப்த கிரமத்தில் நடக்கக்கூடியதான உயர்ந்த பாகவத கதையை கேட்கும்படியான ஒரு பிரவர்த்திய ஏற்படுத்தும்படியான ஒரு இதை ஈஸ்வரன் அளித்திருக்கிறது மக்கள் தான் நம்ம கிராமத்துக்கு ஏற்பட்ட பாக்யமாகும் அதுலேயும் அபூர்வரசூப்பை சதாம் சமாஜோ பவிதா சப்தராத்திரம் சுதுர்லபா அபூர்வரச ரூபைவ கதாச்சாத்திர பவிஷதி என்பதாக பத்திரிகையிலேயே போட்டிருக்கு நான் முதல்ல சாதாரணமா நாம ஏதோ போட்ட ஸ்லோகமோ நான் நினைச்சுட்டு இருந்தேன் பாகவத்தினுடைய ஒரு மகாத்மத்தை சொல்ற ஒரு அத்தியாயங்கள்ல பத்ம புராணத்திலேயே எப்படி சப்தாக கிரமத்திலே பாகவதத்தை நடத்தணும் என்பதாக பல விதிகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த விதிகள்ல எல்லாமே யார வரணம் பண்ண வேண்டியது எப்படி வெறிச்சி நடத்த வேண்டியது யாரை கொண்டு சொல்ல வேண்டியது திருஷ்டா பக்தா திருஷ்டாந்த குசலாக என்பதாக சொல்லப்பட்டிருக்கு திருஷ்டாந்தத்துல கௌசலம் நிலக்கக்கூடிய ஒரு வர்த்தாவை தான் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி இப்ப திருஷ்வாழ் போதரிக்கிறவாள் தான் அதுக்கு இதெல்லாம் நினைச்சே ஏற்கனவே விழுவிச்சாலும் நினைக்க முடியாத தோன்றது அப்படி அநேக விதியம் எப்படி இப்படி விதிப்பிடி நடத்தணும் இவ்வளவு விதியோடு நடத்துறதுங்கிறது எல்லாராலையும் எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய விதமானத்தோடும் கூட நியமத்தோடு நடக்கக்கூடிய ஒரு சப்த கிரமத்தை கேட்பதா இருந்து பரம பாக்கியத்தை மங்களத்தை கொடுக்கக்கூடியது அப்ப இருப்பட்ட கதையை அதுலேயும் தீட்சுவாள் முக்கமாக கேட்கிறதுங்கிறது சாமந்தியமாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை அது நமக்கு கிடைச்ச பத்தி நாமெல்லாம் பரம சந்தோஷப்படுகிறோம் அவள் இன்னைக்கு உபக்கிரமிக்க முடியாது சுப்பிரமணியலே நான் பிராத்தி கோட்டிக்கொண்டு ரெண்டு பிரார்த்திகளுக்கு கோபிகா ஜீவனஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம் மருஞ்சிஷே அனுிரா ரிவிஷேசமோ முஷே முரலிவோ வாமா கசீமாஜுஷே கம்பாதிலமுய்வாட்டே ஷேமோஸ்து சதை பரம் ஜோதிஷேந்திரீராதலாபீராஸ்மீராம் குஜபரநாந்தலோத்த தனி மாம் சளம் தீபய்தீ காீ தா கவிக்குலீமுச்சிரா நாக்கூத்த नाम नगरी ீரீ வாசிபிசா முண்டம் பரா பசுபத்தைஜத்தை ஜியோன்மையாஸ்வராஜி ஹேமேதிகே முக்கியூதோ வாரிமோத்திரு मृषा ாம் சம்பீமய்தமனுதமேதா புத்தே தித்தன் மயதயோத்தூதி மா ஷ நந்த நந்தோப்போவிமோ நமங்கஜ மாலி நம பங்கஜே நமஸாங்க லம் பங்குலிமம் வந்தே பரமான மாதவன் ப்ரவாத்சலியலே பரமான அஸ்மாரியராஜிய பிரபோஸ் பதுஜம் ீாதிபசாரூமந்தே குலஜீவைகம் வடஹமஸ்ம ான பரமாத்மா சர்வேஸ்வரன் லோகானுகிர்த்தன் பலவித அவதாரங்களை செய்து தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணியிருக்காள் கடைசியில எல்லாத்துக்கும் பலம் என்னன்னா பகவானை போய் நாம் அடைவதுதான் வாஸ்தவமான பலம் அவன் அடைவதற்கு ான் முக்கிய காரணம் என்பதில் எல்லா மதஸ்தாலும் அங்கீகரிச்சது ஞானான் முக்திகின்னு அப்படிப்பட்ட ஞானம் வருவதற்கு பல மார்க்களை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு கர்மகாண்டம் இருக்கு உபாசனா காண்டம் ஞான காண்டம் இருக்கு கர்மகாண்டத்தை போய் பார்த்தா அது ரொம்ப ககனமா இருக்கு அது ரொம்ப ஜாக்கிரதையா பால்யம் மதக்கொண்டு குருகுலத்தில் வசிச்சு வேதாத்தியனம் பண்ணி நேமாத்தியனம் பண்ணி அந்த கர்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அனுஷ்டானம் பண்ணி அதுல இருந்து கஷமத்தை அடையலாம் ஞான காண்டத்தை அதுக்கு சாதனங்கள் சொல்லியிருக்கிறத பார்க்கிற போது அதுக்கு சன்னியாசாதிகள் எல்லாம் விவிதிசா சன்னியாசத்தை எடுத்துமையான ஒரு எதி எப்படி இருக்கணும் என்ன என்ன முறையில் நடக்கணும் சொல்லியிருக்கிற மார்க்கங்களை பார்த்தா அது ரொம்ப கடினமான மார்க்கம் அது அது தைரியம் இல்லாதவன்னாலே அந்த மார்க்கத்துல சஞ்சரிக்கவே முடியாது ரொம்ப தீரன்னாலதான் சஞ்சரிக்கக்கூடிய மார்க்கம் உபாசனா மார்க்கம் இருக்கே பக்தி மார்க்கம் இது ரொம்ப சுலபமான மார்க்கம் ஆனா பக்தின்னு தனியா ஒரு மார்க்கம் இல்லை கர்மாவை விட்டோ ஞானத்தை விட்டோ தனியா ஒண்ணும் இல்லை அதனாலதான் சுவாமி கீதையிலே லோகேஸ்மின் திவிதான் நிஷ்டான்ட்டால் ரெண்டு மார்க்கம்தான் கர்ம மார்க்கம் ஒண்ணும் ஞான மார்க்கம் ஒண்ணும் ரெண்டுதான் ஆனா பக்தி இல்லாம கர்மா இல்ல பக்தி இல்லாம ஞானம் இல்லை பக்தி கூட இருக்கணும் கர்மா கொஞ்சம் குறைச்சலா பக்தி ஏறி அப்படி இருக்கிற மார்க்கம் இது ரொம்ப சுலபம் அதனாலதான் ஸ்வதர்மாச்சரணம் சக்தியானால் சுகாச்சரியால் எதது அவசியமா அனுஷ்டயமான கர்மா உண்டோ அதை அனுஷ்டிச்சு விட்டு பகவானை பஜிச்சு க்ஷேமத்தடையலாம் அப்படி ஒரு மார்க்கத்தை நமக்கு உபதேசம் பண்ணுவதற்காக ஏற்பட்ட கிரந்தம்தான் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப ஹோரமான கதியில சுத்தமான ஜான மார்க்கமும் முடியாது சுத்த கர்ம மார்க்கமும் நம்மால அவலம்பிக்க முடியாது ஆகையினாலே பக்திக்கு பிராதியம் கொடுத்து ஒரு மார்க்கத்தை கல்பிட நம்மி வியாசாச்சாரியாலே லோகட்சேமார்த்தமாய் அனுபிரகம் பண்ணின கிரந்தம் இப்படிப்பட்ட புண்ணியமான கிரந்தத்தை வியாசாச்சாரியால் ரச்சனை பண்ணி சுக்காச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணி சுக்காச்சாரியால் கங்கா தீரத்துல பறித்து சக்கரவர்த்தியை யாதீகரிச்சு பல மகிஷிகள்லாம் வந்து சிரவணம் பண்ணினாள் ராஜாக்கள்லாம் வந்து கேட்டிருக்காள் பகவானுடைய அவதாரமே தர்மத்தை ரட்சிப்பதற்காகத்தான் எல்லாத்துக்கும் மேற்பட்டது தர்மம் தர்மோகி பரமோ ரோகேனு விட்டாள் சுவாமி ராமாவதாரத்தில் லட்சுமணன் சொன்னாள் என்னன்னா பட்டாபிஷேகம் தானே இந்த தசன கழவன நான் உள்ள சல்லிப்படுறேன் இதே லக்னத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி போடுறேன் பரதம் வந்தா சுட்டு புறேன்னு ஆரம்பிச்சாள் சுவாமி சொன்னால் நீ எல்லாம் பண்ணிபிடுவே லட்சுமணா கழவரை உள்ள சொல்றதுக்கு என்ன இழந்து இழந்திருக்கிறார் அவர் என்ன பண்ண முடியும் நம்ம இழந்துருந்து உள்ள வந்து விடுவர் ஏதாவது பண்ணிவிடலாம் பட்டாபிஷேகம் பண்ணிவிடலாம் தர்மம் ஒண்ணு இருக்கே மேல ரெடியா தலையில வந்து விண்டான்னு சொன்னாள் தர்மோ பரமோ லோகே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்மம் அங்க இருக்கோ அங்கதான் சத்தியமான சுகம் இருக்கான் குடியும் கொடுத்தனமா தர்மம் இருக்கிறவன் தான் வாழ முடியுமே தவிர்த்து தர்மம் இல்லாதவன் கஷேமமா இருக்க முடியாது லக்ஷ்மணான் சுவாமி அப்படி சொன்னாள் லக்ஷ்மனை பார்த்து எல்லாத்துக்கும் மேல்பட்டது தர்மம் அதனாலதான் தர்மபுத்திர பட்டாபிஷேகமானதே ஜெகத்தெல்லாம் போய் பார்த்துன்னு வர எப்படி இருக்கு லோகம் பார்த்துன்னு சாராளை கொண்டு மறைஞ்சிருந்து பார்த்தவர்கள் வந்து சொல்றாள் ஒரு ஏழையா இருக்கிற தம்பதிகள் மகு வீட்டுல என்ன பேசிக்கிறாளா சாது தர்மேதி தர்மம் தான் ரட்சிக்கும் தர்மம் தான் ரட்சிக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்த தேசம் நம்ம தேசம் எல்லாரும் தர்மம் பெருசு பெருசுன்னு அந்த தண்டவாளத்தில் ரயில் போறா போற போயிட்டு இருந்த தேசம் அதனால ஒரு குறவு இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாள் சந்துஷ்டாலா இருந்தாள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரும் ஒரு கழவனே ஒரு குடியானவனை கூப்பிட்டு கேட்டா வயசான கழவனே என் ஒரு குறைச்சல் இல்லை சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லுவான் அப்படி இருந்துட்டு இருந்தாள் இப்ப சின்ன பையனை முதற்கொண்டு சௌக்கியமானு கேட்டா சௌக்கியம்னு பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அவன் குறைய உடனே ஆரம்பிக்கிறான் இதுக்கு என்ன காரணம் தர்மம் போயிட்டு தர்மம் குறைஞ்சு போச்சு இதை பார்த்துதான் ஆச்சாரியால் எல்லாம் கவலைப்படுறாள் இப்பவே இப்படி இருக்கு கலி இத்தனை ஐயாயிரத்து வருஷம் மிச்சம் இருக்கிற போதுதான் இப்படி இருக்கு சொல்லிருக்கு பவிஷோத்திர புராணங்கள்ல கலி ஐயாயிரம் வருஷம் இப்ப ஆயிருக்கு ஆரம்பத்திலேயே இப்படி இருந்தா கரம்பர ஏழரை மணி வையில படுத்தால பாடு படிச்சு மணி வையில என்ன பண்ணுவோம் அப்புறம் அதைத்தான் கவலைப்படுறாள் ஆச்சாரியால போலத்த மகான்கள் எல்லாம் தீர்க்க தரிசிகள் அதை பார்த்து தான் கவலைப்படுறாள் அதனால மகான்கள் தர்மஞ்சரதம் ஆதர்மம் சத்தியம்மதம் ஆந்திரதம் தீர்க்கம் பஷியதம் ஆகிரஸ்வம் சாஸ்திரங்கள்லாம் அப்படி சொல்றது தர்மத்தை பண்ணு அதர்மத்தை விட்டுவிடும் சத்தியம் பேசி போய் பேசாதே தீர்க்கமான பார்வை பாரு குறுகின பார்வை பார்க்காதே தீர்க்கம் பசியதம் ஆகிரஸ்வம் பரம்பதம் ஆபரம் பெரிச பாரு சின்னத்தை பார்த்து மோசம் கூடாதே நம்ம கொண்டேற வாழ்ப்பு வந்த உடனே இதான் பலம்னு வெட்டிப்படாதே அப்புறம் ஒண்ணு இருக்கு மேலே பலம் பெரிய மகாபலம் இருக்கு இப்படியெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் நமக்கு உபதேசம் பண்ணி நம்ம சித்தத்தை எப்படி சரி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிருக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் போதகமே தவிர்த்து நசுப்பிரவர்த்தகம் சாஸ்திரம் என்ன பண்ணும் உபதேசம் பண்ணும் ஸ்நானம் பண்ணினா புண்ணியம்னு சொல்லும் குளத்தங்களை ஒன்று காலம் தள்ளுமோ நாலு மணிக்கு இவனை பிடிச்சு தள்ளாது அது அனுஷ்டான பரிவசாயி ஆகமையான சாது சங்கம் கன்னியசா சவணம் இதுதான் மார்க்கம்னு எல்லாரும் தீர்மானமா சொல்லிவிட்டாள் அனுஷ்டானத்துக்கு யோகியமா ஆகணமையான சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறது அது அப்படி சத்சங்கத்தாலையும் புண்ணிய சரித்திர சிரவணத்தாலையும் தான் அனுஷ்டிக்கிற அனுஷ்டானத்துல ஒரு பிரவர்த்தி வரும்னு சொல்லிவிட்டாள் அப்படி பகவான் வந்து அவதாரம் பண்ணி தர்மத்தை சமஸ்தாபனம் பண்ணுவதற்காகத்தான் சுவாமி அவதரிச்சாள் தர்ம சம்ஸ்தாபனம்ங்கிறது எப்படி சொல்ற போதே சுவாமியே சொன்னாள் சாது பரித்ராணம் தான் தர்ம சம்ஸ்தாபனம் இருக்கா தர்மத்தை தனியா ஏதோ பந்தக்கால் நாட்டா போல் நட்ட முடியாது நாட்ட முடியாது தர்மத்துக்கு ஸ்வரூபமே இல்லை இருக்கு அதிருஷ்டம்னே வேறு அதை கண்டே முடிக்க முடியாது பின்ன என்னவா ரட்சிக்கிறது தர்மத்தேன்னா பரித்ராணாய சாதுனாம் சாது பரித்ராணம் தான் தர்ம சம்ஸ்தாபனம் துஷ்ட நிகிரகம்தான் தர்ம சம்ஸ்தாபனம் ரெண்டு பிரகாரமா இருக்கு தர்ம சம்ஸ்தாபனம் சாதுக்களை ரட்சிக்கிறது மூலம் ஒரு விதமா தர்மத்தை சஸ்தாபனம் பண்ணலாம் துஷ்டால நிகிரகம் பண்ற மூலமாய் ஒரு பிரகாரமா தர்மத்துல சமஸ்தாபனம் பண்ணலாம் பண்ண வேண்டிய சந்தர்ப்பத்தில் சுவாமி ஒருவேட்டார் தர்மம் குறைஞ்ச போது வந்துவிட மாட்டா அதர்மத்தையும் வளர்க்கிற துஷ்டாடு இருக்கிற போதுதான் சுவாமி வருவாளாம் ரெண்டு காரியத்தையும் சேர்த்து ஒரே தடவையில பண்றதுக்கா அப்படி வருவேன்னு சொல்லி அப்படி கீதையில பகவானுடைய வாக்குநாதையே சொல்லியிருக்கா அப்படி பகவான் அவதரிச்ச எல்லா அவதாரங்களையும் சேர்த்து சொன்ன கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம் பிரதானமா கிருஷ்ணாவதாரத்தை வச்சுக்கிண்டு இன்னும் சுவாமி எத்தனை எத்தனை அவதாரங்கள் எல்லாம் பண்ணியிருக்காளோ அத்தனை அவதாரத்தையும் சேர்த்து வர்ணிச்ச கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம் ராமாவத்துல சுவாமி தன்னை தெய்வம்னு காண்பிக்கவே இல்லை ஏதோ சில இடத்துல தெய்வம் போல பேசியிருக்காள் பேசின பேச்சிலிருந்து நமக்கும் சுவாமி தெய்வம் தெரிஞ்சிருக்கிறதுனால அதுக்கு அர்த்தம் அப்படி பண்றோம் இல்லாம அதுக்கு அப்படி அர்த்தம் பண்ண மாட்டோம் ரொம்ப பேர்கள் ராமன் இடத்துல மோசம் நம்ம போல ராமனுக்கும் ரெண்டு கை இருக்கு ரெண்டு கண்டு இருக்கு ரெண்டு கால் இருக்கு மனுஷன் அப்படி நினைச்சோன்னோம் யாரோ சில பேர்கள் சபதி தாரை சரபங்கரை போன்ற சில முனிவர்கள் ராவண தெய்வம்னு தெரிஞ்சுக்கின்றாள் சபதி தெரிஞ்சு விட்டாள் தார தெரிஞ்சு விட்டாள் வந்தோதில் தெரிஞ்சுகின்றாள் எல்லாம் தெரிஞ்சு விட்டாள் சரஹங்கர் சொன்னாள் ஏஷமாம் வரதோ ராம பிரோகம் திருக்கோடி வந்திருப்பேராவா அப்போ இந்திரன் வந்து பிரம்மலோகத்துக்கு பிரம்மா கூப்பிட்டாள்னு விமானத்தை கொண்டு என்ன வந்து கூப்பிட்டான் நான் வல்லேன்னு சொல்லிவிட்டேன் ஏம்மலோகம் நகச்சா துவமதி பிரம்மலோகம் வல்லேன்னு விட்டாளா உன்னை பார்க்காம எனக்கு பிரம்மலோகத்துல என்ன காரியம் இருக்கு வல்லேன்னு சொல்லிவிட்டாளாம் சுவாமி அப்படி ராவண தெய்வம்னு சரபங்காதிகளான மகர்ஷிகள் தெரிஞ்சுக்கின்றாள் ரொம்ப பேர்கள் தெரிஞ்சுக்கல அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல பகவான பகவானே சொல்லிவிட்டாள் நான் சர்வேஸ்வம்னு அடிக்கடி நானே காண்பிக்கிறேன்னு ஏன்னா இது கலியுகத்துக்கு மிந்தின யுகம் இதுல தன் சக்தியை கொஞ்சம் காண்பிச்சாத்தான் பகவான பஜிப்பாள் அதுக்காக சுவாமி தன்னுடைய சக்தியை காய்பிச்சாள் ஒரு வேடச்சி முதற்கொண்டு தன்னை தெய்வம்னு தெரிஞ்சுக்க முடியாது அனுப்பிரகம் பண்ணினாள் ஒரு ததிபாண்டனுக்கு முதற்கொண்டு சுவாமி தன்னை பரமாத்மானு தெரிஞ்சுக்க முடியாது அனுபகம் பண்ணினாள் ததிவாண்டன் சுவாமி வந்து மூணு மாசம் குழந்தை வாசல்ல ஒரு நாளைக்கு தகுந்தி யசோதையனுடைய வீட்டு வாசல்ல வந்தாள் குழந்தையை பார்த்தான் குழந்தை உண்டான் ஆச்சரியப்பட்டான் அவன் அந்த கோகுளத்திலிருந்து ஒரு கூட நிறைய பானைகளை வச்சு தயிர் பாரு மோறு வண்ணாத்தையும் எடுத்துட்டு போய் மசுதான போய் வித்துட்டு வர்றது அங்கே இருந்து போய் வித்து விட்டு மத்தியானம் பதினஞ்சு திரும்பி வருவன் காலம்பரம் ஏழு மணிக்கு வரப்பட்டு போற போது சுவாமியை பார்த்துட்டான் பகவானுக்கு ஒரு நெல்லிக்காத்தனை வண்ணை எடுத்து கொடுத்தான் கொடுத்துட்டு பரவட்டு போயிட்டான் அவனுக்கு நல்லா வியாபாரம் ஆயிடுது அதுல என்ன அவனுக்கு ஒரு தோணி போச்சு சுவாமிக்கு ஏதாவது தனக்கு வியாபாரம் நல்லா நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டான் மருதினமும் கொடுப்போம்னு நினைச்சு வரா சுவாமி ஏழு மணிக்கு வாசலில் வந்து காத்துட்டு இருக்காள் இதே மாதிரி ஒன்பது மாச காலம் கொடுத்தான் சுவாமியினுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்தது அர்த்தபூர்த்தி தினம் அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு பாண்டியா என்னமோ அடைஞ்சு அஞ்சு வயசுல தயிர் பானை தூக்குறேன் யாராவது குடும்பத்துல இருக்கிற வாழ்த்து சொல்லல அல்லது இந்த சிரமத்தை நாங்க வாங்கி பறிக்கிறோம் சொல்லல இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு போய் நான் உழைக்கிறேனே இது அஜானம் தானேன்னு அவனா என்னமோ உத்தரம் அவனுக்கு உபதேசம் பண்ணல அவனுக்கா இதோ போச்சு சுவாமியா ததாமி புத்தி தம் சொல்றாளோ இல்லையா நானே கொடுக்குறேங்கிற ஆச்சாரிய ரூபேனா அவனே உள்ள வந்து உட்கார்ந்து கூட சொல்லிவிடுவான் அப்படி அவனுக்கா தோண்டித்தது அந்த சமயத்துல சுவாமி இங்கே ஒரு வயசு குழந்தை ஓடி போய் அந்த மரத்தடியில் ஓடினா மரவுல பாத்தா நீங்கதான் காப்பாத்தணும் உனக்கு உனக்கு பயம் எதுன்னு கேட்டாள் ரொம்ப கோபம் இன்னைக்கு என்ன அடிச்சு போறாள் பெரம்பெல்லாம் கையத்து எடுத்து கட்டப்படலாம் என்னன்னு சொன்னாள் அப்படியானா நான் எங்காத்துக்கு அடிச்சுட்டு போடுறேன் உங்களுக்கு போனா உங்க அவத்துக்கே போனேன்னு அடிப்பாள் எங்க நீங்க ஒரு ஒத்தாசம் பண்ணினா போறோம் உங்க தயிர் பானையிலயோ பால் பானையிலயோ கொஞ்சம் இடம் கொடுத்தா போறோம் நாங்க ஒழிஞ்சு நடுறேன்னு சொன்னாள் ரஜிபாண்டன் தாத்தான் நீ ராஜசிசு நன்னா வளர்ந்து நிற்கிறேன் இது சின்ன பானே இது என்னமா உனக்கு போரும் நாள் அதே கேட்கிறேன் நான் பூர்வேனாக்கன் ஈ எறும்புலாம் அனுப்பிரவேசம் பண்ணினவனவன் அந்த பிரவிஷ்ட சாஸ்திரா ஜனானாமல் ஸ்ருதி உள்ளெல்லாம் அனுப்பிரவேசம் பண்ணினவன்ங்கிறத யாரையா சொல்லி நான் ஒழிஞ்சு விடுவேன் சொன்னாள் அப்படியானா இந்த பானை முழுக்க நாள் ஒரு சின்ன தயிர்பானையில சுவாமி அழகா கச்சிதமா உள்ள தலையை உள்ள அமைக்கி வச்சிருந்து அப்படி உள்ள உட்கார்ந்து விட்டாள் ரதிவாண்டனே ஆச்சரியப்பட்டாள் என்னமா இப்படி இந்த பானைக்குள்ள டிக்கெட்டு வாங்காத பய பெஞ்ச படுத்துப்பானே தலையை அமைக்கிண்டு அது மாதிரி சுவாமி அழகா உள்ள வச்சுன்னு படுத்து விட்டாள் உள்ள உட்காந்து விட்டாள் இதை கண்டு ரதிவாண்டனுக்கு என்ன தோணி போச்சு இவன் ஏதாவது சரியான யோகியா இருக்கணும் யோகேஸ்வரனான பகவானா யோகத்துக்கெல்லாம் பரதாத்தாவான பரமாத்மாவா தான் இருக்கணும் நாராயணா இருக்கணும்னு தோணி கிருஷ்ணான்னு கூப்பிட்டான் என்ன நீ ஒரு கால் நாராயணனா இருப்பியோ அப்படி இருந்தா எனக்கு வைகுந்தம் காட்டணும்னு காட்டான் ஏன் தாத்தா நீங்க இத்தனை நாளா சொல்லலே நித்தியம் எனக்கு வண்ண கொடுக்கிறீங்களே இத்தனை நாளா ஏன் சொல்லலே நீ இதா அப்பா நீ நாராயணனா இருப்பியும் எனக்கு சந்தேகம் வந்தது நாள் வைகுந்தம் காட்டுறேன்னு எப்ப காட்ட போறேன்னு காட்டான் என்ன காட்டுறதுக்கு அப்புறம் என்னமே நாலு அது நட்சத்திரம் அது சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம் ஏஷாம் ஹுதிஸ்தோ பகவான் மங்களாயத்தனம் ஹரி விஷ்ணுபுராண வச்சனத்தை எடுத்து ஆச்சாரிய சாஸ்திர பாஷ்யத்தில் எழுதியிருக்காள் ஆமா நாட்கள் பார்க்கறதுல ஆரம்பரியமா பகவான் உள்ள பாக்காதவனு தான் பகவான் உள்ள பாக்கிறவாளுக்கு எப்போதும் மங்களம் தான்ட்டார் சர்வதா சர்வகாவியேஷு ஆஸ்தி தேஷாம் அமங்கலம் ஏஷாம் பகவான் மங்களாயத்தனம் ஹரி மங்களானாஞ்ச மங்களம் பகவான உள்ள பார்க்கிறவாளுக்கு எப்போதும் நித்திய கல்யாணம் தான் நித்திய மங்களம் தான் உண்டாள் இனிமே இந்த காட்டத்துக்கு அப்புறம் நாலு அது நட்சத்திரம் அது இங்கே பாருங்கோர் உண்டாள் எங்கே நாள் நான் இருக்கிற தைர்ப்பானை பாருங்கோர் நாள் தயிர்ப்பானை பார்க்கிற அல் சத்யம் ஜானமனந்தம் எது பிரம்மஜோ சனாத்தனம் தீபி முனையா வைகுண்ட தரிசனம் ஆதிசேஷ தல்பம் சனகாதி சேவை பிரணவாக்காரமான மஞ்சம் சதுர்வேத ஸ்தோத்திரம் ஸ்ரீதேவி பூதேவியினால லாரித்த சரணம் அப்படி தரிசனம் ஒரு ததிபாண்டனுக்கு இப்படி ஒரு ததிபாண்டன் கொண்டு தன்னை நாராயணன் என்று காண்பிச்ச அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அந்த அவதாரத்தை பிரதானமா வச்சு ரச்சனமனியின கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம் கலியில பகவத அவதாரமே இல்லை கலியில கடைசியில கல்கியை அவசரிக்க போறார் கலியினுடைய முழுவுல அது கிருத்தயுகத்துக்கு தான் ஒத்தாஷே கலியுகத்துக்கு பிரயோஜனம் இல்லை கலியுகத்துல சிரமப்படுற வாழ்க்கை அது ஒண்ணும் அனுகூலம் இல்லை இனிமே கிருத்தயுகத்துல ஜனிக்கிற வாழ்க்கை அவதாரம் ரொம்ப ஒத்தாசை ஏதோ போக்குதிகள் ஒரு தெருவுல சண்டை போட்டுக்கிட்டு ராத்திரி பத்து மணியிலிருந்து ஒரு மணி மட்டும் ஒத்தனை குத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்தார் கடைசியில் சண்டை முடிஞ்சு அவனவும் போய் படுத்தான் ரெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் போலீஸ்காரன் வந்து எழுப்பி மறுபடியும் அவதாரம் நமக்கு உபகாரம் இல்லை கிருத்தாசே துவாபரத்தில் பகவான் தன் தெய்வம் தெய்வம் காண்பிச்ச ஒரு புண்ணியமான அவதாரம் இந்த ஸ்ரீமத் பாகவத் துடைய பெருமையை பாத்மத்தில் போய் காந்தத்தில் போய் சொல்லியிருக்காள் பிரியரம் பாகவதோகம் ஒரு அட்சரத்துக்கு அட்சரம் காராம்பசுவே கன்றோட கூட தானம் பண்ணின புண்ணியங்கிறாள் சிவ புராணத்தில் போய் வைஷ்ணுவான புராணத்துக்கு பலம் சொல்றாள் அப்படி இருந்தா எல்லாரும் கேட்டு கஷமத்தை அறிஞ்சோடப்படாதோ கோட்டி ஜன்ம சமுத்தேன கூட்டிந்த ஒரு பண்ணின புண்ணியத்தாலதான் கிடைக்கும் ஸ்ரீமத் பாகவதி சுராபா தேவதைகளுக்கு கூட கிடைக்காதா ஸ்ரீமத் பாகவதம் ஒரு ஸ்லோகம் ஸ்லோகம் கூட கிடைக்காதா அது ரொம்ப கோட்டி எந்தா பண்ண புண்ணியம் இருந்தாதான் கிடைக்கும் இல்லவனா கிடைக்காதுன்னுட்டாள் அதையும் தவிர்த்து பல புண்ணியங்களை சேர்த்து தோழணம் பண்ணி பார்த்தா நறுத்து பார்த்தா அஸ்வேஜேயு கலாங்கி ஷோடீ அஸ்வே ஆயிரம் அஸ்வமேசம் பதினாயிரம் வாஜபேயம் இந்த புண்ணியத்தை ஒரு தட்டுல போட்டு இன்னொரு தட்டுல ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு முகூர்த்தம் ஸ்ரவணம் பண்ண புண்ணியத்தையும் போட்ட ஒரு முகூர்த்தம் பாகவதம் கேட்ட புண்ணியத்துல பதினாறுல ஒண்ணு வீடு கட்டாதான் இந்த பதினா ஆயிரம் விஸ்வமேதம் பதினாயிரம் ஆதிமயங்கள்லாம் அத்தனை சக்தியான வந்தம் அதையும் தவிர்த்து ஆத்மதேவன் ஒரு நல்ல வேதவித்து சம்பன்னனவன் சொத்துள்ளவன் துந்துளின்னு அவனுக்கு பத்தினி சந்ததி இல்லாமல் இருந்தது அவள் ரொம்ப வாச்சாளே ஆனா சாத் தானவள் வாக்குனாலே கடினமா பேசுவள் இவனுக்கு மனசுக்கு ஒரு சந்ததியும் நாம் என்ன பண்ண போறோம்னு காட்டுக்கு பரவான் போய் ஒரு மரத்தழையில் போய் இவன் ஜீவன தியாகம் பண்ணிக்கணும் போது ஒரு சன்னியாசி வந்தார் பாத்மத்தில் போய் சொல்றாள் இந்த கதையை அப்பா என்னத்துக்கு என்னமோ உன்னை பார்த்தா நீ வந்து தப்பான காரியம் பண்ணுவை போல இருக்கே என்னன்னு காட்டாள் இல்லையே எனக்கு வந்து வைராக்கியம் வந்துடுதும் இனிமே உயிரோடு இருக்கிறதுல எனக்கு இஷ்டமில்ல சந்ததியிலே நான் எனக்கு இருக்கணும்னு சொன்னாள் பிரஜையாகி மனுஷ பூர்ணஹானுது ஒரு குழந்தையினால்தான் ஒரு மனுஷன் பூர்ணனா ஆரானாம் அந்த குறை குறதானாம் ஆகினாலே நான் ஜீவனை உட்பட போறேன்னு சொன்னாள் அப்பா அப்படின்னா விழப்படாதுன்னு அவர் சன்னியாசி இப்ப அவர் சாட்சி ஆகிட்ட பண்ணிச்சிருக்கோமோ அவனுக்கு சாட்சி கிடையாது ஆத்மாவுக்கு ஒரு விதமான சர்மமும் கிடையாது இந்தியங்கள் சேர்ந்து இது பண்ற காரியத்துக்கு சாட்சியா அவனை பண்றது அழகா பிரணவஜ பம்மணி ஒரு சன்னியாசியே மடத்துல இருக்கிறவரே அங்க சோமந்தோச்சு சண்டை ரெண்டு பையங்களா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சாட்சி போட்டுனா மேஜிஸ்ட்ரேட் கேட்டா சுவாமியில பார்த்து நீங்களுக்கு சாட்சிக்கு வந்தால் போக்குறிகள் அழிச்சு சன்னியாசிக்கு அது மாதிரியா சன்னியாசி வந்து அம்ட்டார் இப்போ அவன் ஏதாவது பண்ணிட்டா இவருக்கு வந்து சார் பாப்போம் அப்பா அப்பா வாழ்நாள் கிட்ட வான்னு கூப்பிட்டார் அவர் யோகவித்தவர் அதனால தலையில வாசி பார்த்தாரவர் பார்த்துட்டு அப்பா சந்ததி வழங்கிறியே உனக்கு இந்த ஜென்மாவில் மட்டுமில்ல எண்ணூறு ஏழு ஜென்மாவுக்கு உனக்கு சந்ததி இல்லைன்னு சொன்னாளா சப்த ஜென்மாவதி சரி அப்படியானா நான் ஜீவனை தியாகம் பண்ணி விடுறேங்கிறாங்க வாண்டாம் நான் ஒரு பலத்தை அபிமந்திரனை பண்ணித்தரேன்னு மந்திரத்தால ஜபிச்சு மந்திரம்னா ஒண்ணு இருக்கு மந்திரத்துக்கு தனியான ஒரு சக்தி எல்லாரும் பண்ண முடியாதத அது வழிபடும் மந்திரைத்தி மந்திரா நல்ல பசுவை போதை விட்டாள் காளிதாசன் உயர்ந்த சீம பசுவே பத்து பந்துக்கள் கூட வந்துட்டாள் காலம்பறை மணிக்கு ஆத்துல மத்தியானம் க்ஷீரம் வேணும்னா இன்னும் ரெண்டு வீச புண்ணாக்க நினைச்சு வச்சா போறோம் உடனே சொல்ற சொரன் கறந்துவிடும் நல்ல இருந்தா அது மாதிரி நல்ல மந்திரங்கள் ஜப்பிக்க ஜபிக்க கட்சத்தை கொடுத்துட்டே இருக்கும் அது ஜபிச்சு ஒரு பழத்தை உட்டு பழத்தை கையில கொடுத்து இதை பத்னியை சாப்பிட சொல்லு புத்திரளாக உண்டாகும்னு சொல்லிக்கிட்டார் ஆகிருந்து ஆத்துக்கு போட்டான் பத்னியிட்ட கொண்டு போய் கொடுத்தான் அவளுக்குன்னு நம்பிக்கை நிச்சயம் கர்ப்பம் உண்டாயிடும் அவளுக்கு அதுக்கு மேல ஒரு துர்யோஜனை ஒண்ணு தோணிட்டுது நமக்கோ வயசு ஐம்பதாயிடுது இன்னுமே கர்ப்பம் ஏற்பட்டா இந்த கர்ப்பம் சரியா குழந்த வெளியில வரணுமே ஆகினாலே ஏதாவது தகுதி போயிட்டு நம்ம ஜீவனுக்கு ஆபத்து வந்துருத்தினால நாம் போட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவான் அனுபவிச்சு எப்படி போடுவார் தோணி கடைசியில என்ன பண்ணினா அந்த பழத்தை ஆத்துல இருக்கிற பசுக்கு நறுக்கி கொடுத்துட்டாள் அது சாப்பிட்டு பசுமாடு அது கர்ப்பம் ஆனா ஞானிகளுடைய வாக்கு பொய்யா போகாதுன்னு பர்த்தா நிச்சயம் தெரிஞ்சின்றவர் தெரியும் அதற்காக தான் கர்ப்பிணி போல அபிநயம் பண்ணி அந்த ஊர்லேயே தன் தங்கை இருந்தாள் அவனா இருப்பதனால் ஸ்நானம் பண்ணாமல் இருந்தா அவன் ஆற்றுல கொண்டு தனக்கு ஒத்தாசி போல வச்சுக்கிண்டு தான் கர்ப்பிணி மாதிரி அபிநயம் பண்ணி அவசிச்ச குழந்தையை தங்க குழந்தைன்னு சொல்லி இவன் பாவம் புண்ணியவச்சனங்கள்லாம் இவன் பண்றாள் அப்படி இல்ல பண்ணி அப்படி எல்லாம் பண்ணி கொண்டு விட்டு விட்டாள் இது எல்லாம் தோணுங்கிறாள் அங்க பசுக்கு குழந்தை பிறந்தது காதுதான் கோகர்ணன் கோமாதிரி இருக்கு பாக்கி எல்லாம் ஆருஷமான ரூபம் திவ்ய ரூபத்தோட குழந்தை பிறந்தான் அந்த குழந்தைக்கு ஜாதகர்ம நாமகரணங்கள்லாம் விதி உத்தா இவர் பண்ணினார் கோகர்ணன்னே பேர் வச்சார் இந்த இவள் வந்து தனக்கு பிள்ளைன்னு சொல்லி அபிநயம் பண்ணி சொன்னாளே அந்த குழந்தைக்கு துந்துகாடின்னு பேரிட்டாள் அந்த பையன் என்னமா இருந்தான்னா அவன் சரியா இல்லை அவன் பரம தர்மிஷ்டனாய் வேதாத்தியன சம்பன்னனாய் சாஸ்திர பண்ணிர்ணன் இல்லாமிக்கு உபதிரவம் தப்பு காரியங்கள் பண்றதுக்கு மாதாவே நிகரம் பண்ணி அவளை நிகிரகம் பண்ணிவிட்டான் துஷ்ட ஸ்திரீகளோட ஆத்துல இருந்துட்டு தான் ராஜாங்களை எல்லாம் போய் திருடுறது பெரிய இடத்துல திருடினு வந்துட்டான் அப்போ இந்த ஸ்திரீகள் எல்லாம் யோஜனை இவனோட இன்னுமே நாம் சிவந்திருந்தா ராஜகணத்திலிருந்து போலீஸ்காரால் நம்ம வந்து புடிச்சு பயந்து அம்மாவை எந்த கணத்துல தள்ளினானோயோ அதே கணத்துல இவனை எல்லாரும் தூங்குற போது தள்ளிவிட்டாள் அவள் எல்லாம் பணத்தை காசு ஓடி போயிட்டாள் இதெல்லாம் கோகர்ணனுக்கு அப்படி பராபரியா அப்படி ஜனங்களுடைய வாங் வாங் மூலமா காதலப்பட்டது கயாசாப்தம் பண்ணிட்டு வந்தான் அதுக்காக இன்னமும் இத்தனை கஷ்டங்கள்லாம் வந்து கொடுத்தேன்னு பண்ணிவிட்டு பத்து வருஷம் கழிச்சு ஊருக்கு ஓரம் தன் காட்டு கதவு திறந்து கிடக்கு ஆசை பெருக்கல்லே கோரம் போடலே ஒத்துணும் குப்பே ஆனாலும் தன் வீடுங்க ஒரு அபிமானம் ஜனநீ ஜன்மபூமிபி கரி இசைந்தாள் பெத்த தாயும் பிறந்த ஊரும் சொர்க்கத்துக்கும் மேற்பட்டதான் உள்ள போனாள் உள்ள போனா ஒரே குப்பே அங்க தச்சு விட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு படுத்துக்கிட்டான் படுத்துக்கண்டா ஆடாயும் மாடாயும் யானையாயும் ஒரு பூத்தம் பக்கத்துல வந்து அழுகுது நீ ஆறு அதிர்ச்சினா காயத்ரி அதனால காயத்ரி இருக்கிறவங்க எல்லா துர்கிரகங்களும் பயப்படும் நல்ல கிரகங்கள்லாம் அனுகிரகம் பண்ணும் யாருன்னு நீந்து காட்டாள் அப்பா நான் வந்து உன்னுடைய பிராதா துந்துகாரின்னு சொன்னான் உனக்குதான் கயாஸ்ராத்தம் பண்ணிவிட்டேனே நான் ம் பண்ணினும் எனக்குரத்தம்சத்துக்களுக்கெல்லாம் ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் விவேகம் உண்டாகும் சாதுக்களுக்கு பின்னாடியே விவேகம் வந்து ஆபத்தை தடுத்துப்பாள் வியோகனம் பின்னாடி சொல்றான் வீதன் சொன்னத காக்காகவும் கூப்பிட்டேனே சுவாமி சொன்னத காக்காகவும் கூப்பிட்டேனேங்கிறான் எல்லா அசத்துக்களுக்கும் பின்னாடி தோணும் நல்லவர்களுக்கு பெரியவாழ் சொல்வது இந்தியே படும் அதான் வந்து சத்துக்கும் அசத்துக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு நூறு கயாஸ்ராதம் பண்ணினாலும் நான் பண்ணின பார்ப்பும் போகாதுன்னு அழுதான் உடனே கோகர்ணன் எனக்கே புரியலே பெரியவாட போய் தர்மசாஸ்திரம் விசாரிக்கிறேன் மகர்ஷிகளை எல்லாம் போய் காட்டான் கயாஸ்ராதத்துக்கு மேல எங்களுக்கு ஒண்ணும் மார்க்கம் புரியலேன்னு ஒண்ணு வேண்டுமானால் பண்ணு சூரியன் சர்வகர்ம சாட்சி அவரை வந்து உபாசி அவர் உனக்கு தோண வைப்பார் விஷயம் சொல்லிவிட்டாள் சூரியோபாசனம் பண்ணி சூரிய ஸ்தம்பனம் பண்ணினா சூரிய கத்தியை தடுத்தான் ஒரு நாலஞ்சு செகண்ட் தடுத்து சூரியன் அண்ணன் அசையாமே அப்பா என்னடான்னு கேட்டாள் சூரியன் இது மாதிரி பிராதா துந்துகாரி அவன் துர்மர்த்தி அடைஞ்சிடா அவன் கரையத்தை மண்ணும்னாள் அதான் கயாசாப்தங்கள் எல்லாம் போறாது ஸ்ரீமத் பாகவதான்முக்தி சப்தாகம் வாசனம் குரு நாளா ஸ்ரீமத் பாகவதன் மோட்சப்பிரதமான கிரந்தம் அது அது ஏழு தினம் யசாக்கிரமும் பண்ணுன்னு சொன்னாளாம் சுக்காச்சாரியால் பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணின நூறாவது வருஷம் கோகர்ணன் தன்னுடைய பிராதாவுக்காக பண்ணி யதாவத்தா பண்ணி காயத்ரினாலே அக்னியில திலானத்தை ஹோமம் பண்ணி கடைசியில பூர்த்தியான உடனே துந்துகாரி திவ்ய விமானத்துல ஸ்ரீ வைகுண்டம் போய் பாகவத்தால க்ஷேமத்தடைஞ்சேன்னு கர்ஜிச்சானாம் அப்படிப்பட்ட புண்ணியமான கிரந்தம் எத்தனை குடும்பத்துல தோஷம் கிட்ட இருந்தாலும் அத்தனையும் விலகும்னு சொல்லி லிங்கம் ஸ்காந்தம் பொதுவே எல்லா புராணங்களிலையும் போய் ஸ்ரீமத் பாகவத் தினுடைய பெருமை போய் சொல்லியிருக்காள் ஏ மாணவாபகஸ்து சர்வத சதா துராச்சார கிரோா குட்டில सप्ताह சப்தே பனிஞ்சோமிணிண சத்தினீனூக்கா எந்த மனுஷன் நித்தியம் பாபத்தே அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தானோ ஏ மாணவ பாபகிருத்த சதா துராச்சாரத ஒரு தினம் கூட ஆச்சாரத்தோட இருந்த இல்லாமல் இருந்தானோ கட்ட வழியிலேயே சஞ்சரிச்சானோ விமாக ஒருமண கோபம் கிரோா கோபமாக ஞானவாசிஷ்டிர சொந்தார் கோப கோபே விதீயதான் கோபம் கோபத்தும் கோபம் தான் கோபத்தும் பேர்ல கோச்சு கோன்னு விட்டாள் அப்படி கோபாக்னால தக்தாளா இருப்பாள் சில பேர்கள் தோட்டத்துக்கு எல்லாம் கோவிச்சுப்பான் அவன் அவன் கூட அவனை கண்டா பிடிக்காது அப்படி இருப்பான் சிலவன் சொன்னார் உங்களை தவிர அவரை அவர் பத்னி மோகன் நல்லவரும் ஒப்புத்துக்க மாட்டேங்கிறா நீங்க எனக்கு அவர் நல்லவர் சொல்றேன்னு கேட்டா என்ன உத்தர பார்த்து அவர் பத்னி கூட அவரை நல்லவரையும் சொல்ல மாட்டேங்கிறா நீங்க எனக்கு நல்லவர் சொல்றீங்கள வரையங்கிறா அவரத்துல நல்ல குணம் இருக்கு பெரிய குணங்கள் இருக்கு இப்படி எல்லாரும் சொல்ல முடியாத தோஷம் நிறைஞ்சிருக்கு அத்தனையும் தள்ளி கையால அப்படி இந்த பாசி தள்ளி ஆச்சமன் பண்றதுக்கு தீர்த்தம் எடுக்கிறா போல வேண்டியிருக்கு அது பிடிக்கல குழந்தைகளுக்கு அவன் என்னத்துக்கு அவர அவருடைய சம்பர்க்கம் என்னத்துக்குன்னு அப்படி கேட்கிற அது மாதிரியான தோஷங்கள் நிரம்பி இருக்கும் அதெல்லாம் விளக்கிக்கணும் ஜீவன் ஜீவ லட்சணமே தோஷயுக்தான் தோஷத்தோடு கூடியிருக்குதான் ஜீவ லட்சணம் அதுக்காக அந்த லட்சணத்தை வளர்க்கப்படாது திருடம் வருவன்னா கதவை திறந்தா வைக்கிறது நெல்ல பூட்டெல்லாம் பூட்டி கதவு தாப்பா போட்டுக்கலையோ அது மாதிரி ஜீவனத்தில் தோஷம் இருக்கு அதை விளக்கி சொல்றதுக்காக தான் ஜீவனுக்கு என்னென்ன சுபாவம் அவன் அப்படியே அசூயே அவன் நல்ல குணம் இருக்கும் அது சொல்லுவான் அதெல்லாம் என்ன தெரியுமா எல்லாம் வருஷமாக்கும் சொல்லுவான் போக்கிரிகள் அப்படிதான் சொல்லுவான் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய தோணும் அந்த அது மாதிரியான தோஷங்களை எல்லாம் விளக்கிக்கணும் ஜீவனா இருக்கிறவன் விலைக்குன்னு க்ஷேமத்தாரையணும் அது லேசில் வருமாது வராதது ரொம்ப குட்டில சித்தனாவே இருப்பான் எதுலையும் யோஜனை நம்ப மாட்டான் ரொம்ப காமியா இருப்பான் குட்டிலாஷ்ட காமியனாக அவளுக்கு சப்தேன களவு மனந்தித்தேன்னு விட்டாள் இந்த சப்தாக பிரம்மசத்திரம் விட்டாள் கௌசிக சம்பிதையில போய் அவன் நாரதாதிகள் எல்லாம் அஸ்வத்வாதிகள்லாம் ஆவாகணும் அவன் இன்ன தேவதையே சாங்கியாயினர் ஆவாகணும் உத்தவர் ஆவாகணும் நாரதாதிகள் ஆவாகணும் அப்படி எல்லாம் கௌசி சமீதியில போய் கிரமங்கள்லாம் நடக்கிறது சப்தாக தேவத்தையும் அது மாதிரி ஆவாகம் பண்ணி பண்ணணும் பஞ்ச மகாபாபம் போயிடும் இருக்காள் அவன் காவேரியில் ஸ்நானம் பண்ணினா ஏஜன்மணி பிரகாசிக்கிறத மகாபாதக சதுஷ்டையை வித்திரித்தானு சொல்லணும் பஞ்ச மகாபாபம் போகும் சொல்ல மாட்டார் இவன் தெரியாதவன் அர்த்தம் புரியாதவன் என்னவோ பஞ்சமகாபாபமும் போறதுன்னு சொல்றான்னு நினைச்சுட்டு பண்ணுவான் இவனுக்கு ஒன்னும் புரியாதோ இல்லையோ சங்கல்பத்துல என்ன அர்த்தத்தை கண்டா சபாஹ்யாந்தர சுச்சினா என்ன செய்யும் இவனுக்கு ஒண்ணும் புரியாது ஏதோ அத்தியாசம் சொல்றார் நாமும் சொல்றோம்னு சொல்லுவான் அவனுக்கு புரியாது பஞ்ச மகாபாபமும் போயிடுவான் அவன் தெரிஞ்சு புண்ணின பாபங்கள் எல்லாம் போய்டுங்கிற சப்த பிரம்மசத்திரத்தினாலே பஞ்சோத்திர பாபாக சலசத்மகாரின ரொம்ப கப எல்லாம் கபடமா இருப்பான் சிலவன் அம்மா டக்கப்பட்டமான நடப்பன் பத்னி டக்கப்பட்டமான நடப்பன் அப்படி இருப்பான் அவனுக்கு எல்லாம் பிராயஷ்டித்தீமத் பாகவதே வேத வித்துக்கள் ஏதாவது தன் காத்துல நெல்ல பொட்டி இருக்காது வச்சுக்கிறதுக்கு வசதி இருக்காது நீங்க வச்சு போன்னு சாப்பிட்டுட்டு இல்லையு விடுவான் நான் உன் மட்டும் தான் வணங்கினேன் பணம்னு தப்பான காரியங்கள் பண்ணினவன் பொய்யே பேசுறது சத்திய நகனா சில ஜீவனுக்கு பொய்யே அவனுக்கு வந்து சுதர்மமா இருக்கும் பொழுகுவான் ஆளுதூர் ஸ்டேஷன்ல பார்ப்போம் இங்க போறேன்னு கேட்போம் திருச்சினாப்பள்ளி போறேன்னு பட்டம் போடுவான் டிக்கெட்டு பட்டத்துக்கு தான் வாங்கியிருப்பான் பொறுமையா சொல்லுவான் நிஜம் சொல்றது அவனுக்கு இஷ்டமில்லை அவன் பிரகிருத்தியே அந்த அப்படி சில ஜீவன் உண்டு அவனுக்கெல்லாம் பிராயஷ்டம் வேற கங்கையில் போனா கூட பாபம் போகாது ஸ்ரீமத் பாகவதன் தான் உண்டாள் பித மாத தூஷ மாதா இந்த சப்த பிரம்ம சத்திரத்தால அவள் எல்லாம் பூத்தாள ஆறாள்னு பாத்மத்துல போய் சொல்லியிருக்காள் ரொம்ப மகாபுண்ணியமான கிரந்தம்னு சிவபுராணத்துல போய் சொல்லியிருக்காள் காந்தத்துல போய் ஸ்ரீமத் பாகவதம் எஸ்து புராணம் படத்தே நரக பாகவதத்தை யாரு படிக்கிறானோ யாரு காதால் கேட்கிறானோ காராம்பு சிவ தானம் பண்ணின புண்ணியம் அதோடு கூட பாகவதம் எந்த கிரகத்துல இருக்கோ அந்த கிரகத்துல அவ குடும்பத்து பிதற்கெல்லாம் பிபந்தி பிதரோ அமிர்தம் தாவத் துஷ்கர பர்ணேஷு பிபந்தி பிதரோ அமிர்தம் தான் தாமரை இலையில அமிர்தத்தை வச்சுன்னு சாப்பிட்றாளா பாகவத கந்தமே பாகவதம் பாரதம் இதுக்கெல்லாம் ஜெயம்னே பேரு அது பதினெட்டு பருவா இதுவும் பதினெட்டு ஸ்கந்தம் பதினெட்டாயிரம் ஸ்லோகம் அதனால இதுக்கு ஜெயம்னே பேரு கடமையா ஜெங்கியில ஜெயங்கிறதுக்கு பதினெட்டுன்னு அர்த்தம் ஒ தலக போட்டு வைக்கிற இந்த கட்டவையாதி சங்க பதினெட்டுன்னு அர்த்தம் தசிய ஹஸ்தகத்தோ ஜெயகா இந்த புஸ்தகம் எந்த இருக்கோ அவன் கையில ஜெயம் அப்படிப்பட்ட புண்ணியமான கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம் இந்த உத்தம கிரந்தத்திலே சாத் சர்வேஸ்வரனான கோபாலனைத்தான் இஸ்தாரமா வர்ணிக்கிறாள் பிரம்மனிஷ்டாள் அவன் நூத்துக்கணக்கான அத்தியாயம் வர்ணிச்சது பகவதாரத்தையும் சுவாமியினுடைய லீலையும் உபதேசத்தையும் பற்றித்தான் பாக்கிய அவதாரங்கள்லாம் எல்லா அவதாரமும் இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாகவதம் ஒண்ணு இருந்துட்டா போருங்கிறாய் அப்படிப்பட்ட புண்ணியமான கிரந்தம் இதை நைமிஷம் புண்ணியக்ஷேத்திரத்திலே சௌனகாதி மகர்ஷிகள் நித்யாக்னிஹோத்தம் மண்ணின மகான்கள் எல்லாம் சத்திரயாகம் மண்ணினாலா பகவத் பிராப்தியர்த்தமாய் நைமி ர்கோகான்னு அர்த்தம் பண்ணாள் ஸ்ரீதரர் நமக்கு என்ன சொர்க்கத்துக்காக பண்ணினால் தோணும் இத்தனை பெரிய புஸ்தகத்தில் போய் சொர்க்கத்துக்காக சத்திரையாக முன்னாள் சொல்லுவாளர் அந்த பலங்கள் சொல்ல வந்தது சின்ன பலன் சொல்ல வந்த புஸ்தகம் இது அதனாலே தேவர்களெல்லாம் எந்த தெய்வத்தை பத்தி கொண்டாடுறாலோ அப்படிப்பட்ட பரமாத்ம சுரூபத்தை போய் அடைவதற்காக சத்ரயாகம் பண்ணினாலாம் சத்ரயாகத்துல கர்மா குறைச்சல் கர்ம விமே பிரம்ம விசார பகவானை பத்தி விசாரிக்கிற வழக்கம் கர்மா ரொம்ப குறைச்சல் அதுல எல்லாரும் ரித்துக்கள் எல்லாரும் எஜமானாள் அப்படி காலத்துல அக்னோத்திரங்கள்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து கலி வந்துட்டான்னு தெரிஞ்சுதான் கலி மாகதமாஸ்மியம் கலி வந்ததுக்கு என்ன அடையாளம் நாள் தர்ம பிரௌரஜித ஜன கபடினே ஸ்திதா பிரர்மம் இருக்காதான் ஓடி போயிடுமா கபடிகளா இருப்பனா பிராமணா ரெண்டு ரூபாய் தலைமணிய விடுறதுக்கு சித்தமா இருப்பா பிராமணா பித் மூட்டை மூட்டையா வாங்கி போடுவனா எரு வாங்கி போட்டதுல பாதியில் கூட கிடைக்காதான் கலி தோஷம் இது ராஜா தண்டசர விசார ரசிதான் ராஜா சிக்ஷிச்சு விடுவா கேஸ் விசாரிக்காமல தோஷங்கள் எல்லாம் கல்லியில இருக்கும் இது மாதிரி கல்லியில உள்ள தோஷங்களை பார்த்து மகர்ஷி எல்லாம் அப்பிராமணர் அவரடத்துல தங்கள் அவர் ரோமஹர்ஷன் உடைய பிள்ளை அவர் அப்பாவுக்கு ரோமஹர்ஷன் பேரு ஏன் அப்படி பேரு மயிர் கூச்சலிட்டு பகவத் மூணன் சொல்லுவாரா பகவத் மூணன் சொல்லும் போது கண்ணும் கலங்குமா மயிர் சிலக்குமான் பகவான் உள்ள பார்த்து பார்த்து சொல்லுவாளாம் அந்த பரம்பரைவர் அதனால அவளை கொண்டு கேட்கணும் பகவத்குணம்ங்கிறதுக்காக கேட்டாளாம் எல்லாரும் இந்த ஓரமான களி வந்திருக்கானே வியாசருடைய பிரிய சிஷியாளாச்சே நீங்கள் ேயாம்ம குருக்கள்ிய சிஷ்யனுக்கு பரம ரகசியார்த்தங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாள் நீங்க வியாசருக்கு பிரிய சிஷியாய் சர்வசாஸ்திரங்கள்ல என்னும் தீர்மானம் பண்ணி வச்சிருப்பாள் பெரியவாய் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லியிருப்பாள் எந்த இடத்திலிருந்து எந்தெந்த சாரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கோ அதை சொல்லணும் ஆறு கழிவு கேட்கிறாள் எதனால நிச்சயமான கட்சேமம் உண்டாகும் சர்வவேத சாரம் இது இது இரண்டாவது கழிவு பகவான் கிருஷ்ணாவதாரம் எதுக்காக பண்ணினாள் இது மூணாவது கழிவு கிருஷ்ணாவதாரம் பண்ணி என்ன லீல இல்லாம பண்ணினால் இது நாலாவது கழிவு இன்னும் சுவாமி எத்தனை அவதாரங்கள்லாம் பண்ணினாள் இது அஞ்சாவது கழிவு பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணின பிரபு துவாபராந்தத்தில் வைகுண்டம் பரவுட்டு போட்டானே அவன் கால பூமியை விட்டு தூக்கின உடனே களி வந்துட்டான் முதற் தேதி கலி களி வந்துட்டானே இன்னமே சாதுக்கள் ஆறு ரட்சிப்பாள் பகவானும் பரவுண்டு கை விட்டுட்டும் யார் ரஷ்ப்பாள் இப்படி ஆறு கேள்வ காட்டாள் தர்மக்கம் சரணங்கதா யார் இன்னமே தர்மத்தை ரட்சிப்பாள் ஜெகத்தை ரட்சிப்பாள் பக்தால ரட்சிப்பாள் என்று இப்படி கேட்டாள் உடனே சூத்திரத்துக்கு பத சொல்ல அதுக்கு பத சொன்னு முதல்ல சுக்காச்சாரியாளர்களுக்கு நமஸ்காரம் ூரந்தமேதமேதாயு புத்தேதிதம் மயசயரவோசருமான ியால உனம்னனம் கூப்ட்டம் இந்த நாள்சங்களும் ஆத்திரை இருந்தா போ நினைச்சாள்த்திரல்லாமடினா சுடைய பிரிவு தாங்காம கூட ஓடினாள் இரகாத்தர ஆதுஹாவா ஏ புத்திரான்னு கத்தினான் காட்டுல கூட ஓட முடியாமே காட்டுல ஓடின குழந்தையை பார்த்து உடனே காடு மூக்க ஏன் ஏன் ஏன்னு கட்டுதா தரவாங்க உபலட்சணம் மிருகங்கள் பட்சிகள் செடிகள் குடிகள் எல்லாரும் ஏன் ஏன்னு காட்டாளா ஏர் சர்வபூத்தேடு சாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம்பியன் பிரம்மபரமம் யாத்தினான் பகவான் விடுக இருக்கான் அவர் உள்ள பூந்து தெரிஞ்சவர் எல்லாருடைய உள்ளே அனுப்பிரவேசம் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவர் எங்கையும் பரமாத்மா இருப்பதை கண்டவர் எல்லாரும் நான் நினைச்சிட்டு இருக்கார் அதனால எல்லாரும் ஏன் ஏன் காட்டாளாசர் பார்த்தார் என் குழந்தைக்கு ஞானம் வந்துட்டு எனக்கு வல்லியேன ஆற்றல் வந்து வருத்தப்பட்டிருந்து அந்தாலாம் அப்படிப்பட்ட சுகாச்சாரிய நமஸ்காரம் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்க கேட்ட கருவிக்கு முத முழுக்க பதில் யாசாச்சாரியால் எழுதின ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு அது தன் புத்தாளான சுக்காச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணி பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணியிருக்காள் சுக்காச்சாரியால் அந்த பாகவதத்தை கேட்டுட்டா எதனால பரமக்ஷேமம் உண்டாகும் சர்வசாரம் இது சர்வவேத சாரம் இது கிருஷ்ணாவதாரம் எதற்கு பண்ணினாள் என்னென்ன லீல பண்ணினாள் இன்னம் சுவாமி எத்தனை அவதாரங்கள் பண்ணினாள் பகவான் வைகுண்டம் போன பிறகு சாபு சம்ரட்சணை யார் பண்ணுவாள் இத்தனைக்கும் பதல் ஸ்ரீமத்திரி யாசருனோடய ஜம்மாதி இத்தரதேஸ்வராட்டேதிகவியூர ிமோ மத நீமல் வியாசாச்சாரிய மங்களம் மணிநலா சத்தியம் பரம் ஹ மூணு காலத்திலையும் அழியாமல் இருக்கிற பரமேஸ்வரனை தியானம் பண்றேன் தியானம் பண்றோம்னு அப்படி ஆரம்பிச்சாள் சிஷியாளோட கூட பகவானை தியானம் பண்றோம்னு அப்படி சொன்னால் இது சுரூப லட்சணம்னு சொல்றது சத்தியம் பரம் தீமகிங்கிற போது இது சுரூபமே சத்ய சுரூபம் மாயாத்தீதமான வஸ்து அதை போய் சுரூப லட்சணம் முதல்ல சொன்னால் அப்புறம் தடஸ்த பரமாத்மா உண்டு காக்கிறாள் ஒரு நதியை கொண்டு போய் காண்பிக்கிறதா இருந்தா செலவன் கையை காட்டி விடுவான் அதோ மரங்கள்லாம் அத்தி மரங்கள்லாம் முளைச்சிரு கேட்கார அதான் நதியின்னு அது தடஸ்த லட்சணம் நேர கொண்டு போய் பிரவாகத்தையே காண்பிக்கிறதுக்கே சுரூபம் அது அது மாதிரி சத்தியம் பரம் அண்ண சுரூப லட்சணத்தை சொல்லி தடஸ்த லட்சணத்தாலே பிரம்ம உண்டு உலகத்துக்கு தெரியணுமே வேதன் சாஸ்திரம் சொல்லி இருக்குதுன்னு உலகத்தை பார்த்தாலே பிரம்ம உண்டு தெரியும் என்மாதிரி அசை யத இந்த பரிதிருஷ்யமான பிரபஞ்சம் இருக்கே பெரிய சந்திரனும் சூரியனும் பெரிய சமுத்திரமும் மலையும் காடும் பூமியும் நட்சத்திர கணங்களும் இத்தனை பெருசே ஒரு உலகத்தை உண்டு பண்ணினோம் இருக்க வேண்டாமா அவன் தாண்டா சத்தியமான பரமாத்மா சொல்றாள் வேற இருக்கமே சாஸ்திரங்கள் சொல்ல வேண்டாம் ஒரு ஏழு கட்டியிருந்தா ஆறு கட்டியிருக்காள் இன்னாறு கட்டியிருக்காள் சொல்றாள் அது மாதிரி இந்த பெரிய சமுத்திரம் இந்த பெரிய மலை ஹிமாச்சலம் சப்த குலாச்சலங்கள் சந்திர சூரியாள் நட்சத்திர கணங்கள் இந்த பெரிய பூமி பெரிய காடு இதெல்லாத்தையும் முதல்ல வேறகோட்டு உண்டு பண்ணினவன் ஆறு அவன் தான் பரமாத்மான்னு சொல்றாள் என் மாதிரி அஸ்யா அன்பையாத்து இத்தரத அர்த்தே இந்த பிருத்திவி முதலிய பஞ்ச இருக்கே இதுல அண்மயம் வீச்சிரை காப்பியம் பகவான் இருக்கான்ங்கிறது நன்னா தெரியுது இதெல்லாம் என்னமா வந்தது இந்த பிரபஞ்சம் இந்த ஆகாஷாதிகள்லாம் இந்த பிருத்திவிதலிய பஞ்ச மகாபூதங்கள் எல்லாம் அந்த பரமாத்மாவின் இடத்துல இருந்து வந்திருக்கு இதான் அண்மயம் எல்லாம் பரமாத்மாவின் இடத்துல இருந்தா இந்த பிருத்திவிதலவிகள்லாம் உண்டாயிருக்கான் இந்த பகவான் இல்லைன்னா இந்த உலகம் ஏதுன்னு கோஹேவான் இந்த ஆனந்தகரனான பரமாத்மா இல்லைன்னா என்னமா இந்த பஞ்சபூதங்கள் உண்டாயிருக்கும் உலகம் உலகத்தெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய பஞ்சபூதங்கள் என்னமா உண்டாயிருக்கும் கேட்கிறது அண்மையாது இத்தரத அர்த்தவேஷும் பலவிதமா அர்த்தம் பட்டால் இந்த ஸ்லோகத்துக்கு எல்லா அர்த்தத்தையும் போய் பார்த்துட்டு இருந்தா ஒண்ணுமே பிரியாம போயிடும் இந்த பஞ்ச மகாபூதங்கள் அன்பு வச்சிரேகாபியான் இல்லாத போனா எப்படி நிச்சயம் இருக்க முடியாதோ அப்படிப்பட்ட பரமாத்மாவை போய் தியானம் பண்றோம் ஒரு கால் பிரகிருத்தியோ நாள் ஏன்னா பிரகிருதி சாங்கியம் என்ன சொல்றான் பிரகிருதி தான் ஜெகத்காரணம் ஒரு கால் ஜடமான பிரகிருதியோன்றாள் ஜடம் இல்லையது அபிஜா சேதனன் சொன்னாள் அப்படிப்பட்ட சுரூபமாக்கம் சொன்னால் சேதனம்னா ஜீவாத்மாவும் நாள் ஜீவாத்மாவும் சேதனந்தானே நாள் இதே ஸ்வராடு அவன் சொப்பிரகாச வஸ்துவாள் ஜீவனுக்கு சொப்பிரகாசம் இல்லை இந்திரி துவாராவா தான் பிரகாஷம் ஞானங்கள் கண்ணாலே இதோ மைக்கு இருக்குன்னு பார்க்கிறான் கண்ணாலே இந்த கம்பளம் இருக்குன்னு பார்க்கிறான் இந்திரியன் தேவையா இருக்கு ஜீவனுக்கு இந்திரிய துவாரா அவனுக்கு ஞானம் இல்லை அவன் ஸ்வராட்டு சுவய்வ ராஜ தைதி ஸ்வராட்டு சுவதசுத்தமான ஞானேஸ்வரியாதிகளோட அப்படி இருந்தால் ஒரு கால் பிரம்மதேவனோ சதுர்முக பிரம்மாவுக்கு ஞானம் உண்டோ அவரோ நாள் இல்லே சதுருமுக பிரம்மாவுக்கும் வேதந்த உபதேசம் பண்ணினவன் நாள் பிரம்மிக எல்லாருக்கும் பின்னாடி இருந்தவர் பிரம்மா நம்முடைய சிருஷ்டியில அவருக்கு உபதேசம் ஒண்ணும் குருகுலத்தில் போய் வசிச்சு வேதாத்தியம் பண்ணதா தெரியலையே சொன்னார் கூட மோகத்தை அடைத்த குரு உபதேசம் இல்லாம தெரிஞ்சுட்டு இருக்க முடியாது என்ன மோகத்துக்கு என்ன காரணம் நாள் அந்த வேதம் உபதேசம் பட்ட வஸ்து இருக்க அந்த சுரூபம் சுலபமா புரியறது இல்லையா அது மாறி மாறி இருக்கா என்னமா இருக்குனா வேதாரங்கம் போன வாழ்க்கு தெரியும் வண்டியில கால முறை எட்டு மணிக்கு கோடிக்கரைக்கு பரப்பிடுவான் நல்ல வெயில் சித்திரமாக அமாவாசைக்கு போறேன் குழந்தை குட்டிகளோட வண்டியில போறபோது மணல்ல மாடு தவிக்கும் பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி பாதி வழி போறபோது எல்லாம் தாகம்னு பறக்கும் ஜலம் கொண்டு வரேன்னு குடத்தின்னு போவான் வயசானவன் தோப்பன் இருக்க போக போக போக ஜலம் இருக்கா போல தோணும் ஜலம் இல்லை அந்த வெயில் பட்டுப்பட்டு பூமியில இருந்து ஆவி கிளம்பி காற்று திறந்து ஆல மாதிரி இருக்கும் தேஜஸ் வாரி புத்தி அப்படியே ஜலம் இருக்கா போல தோணும் அந்த போனா கிடைக்கும் கிடைக்கும் மறுபடியும் திரும்பி வர முடியாது அவனை இன்னொருத்தனும் போய் அடிச்சு வர முடியாது அப்படி போய் ஆமட்டு நடுவான் அசடா இருந்தா மறு பிரதேசத்துல அது மாதிரி தோணும் மாறி மாறி தோணும் தேஜஸ்ல போய் ஜலம்னு நினைப்பேன் வாஸ்தவமா அதிஷ்டானமா இருக்குது தேஜஸ் அதுல தோன்றுறது ஜலம்னு அது மாதிரி அதிர்ஷ்டானம் பிரம்மம் பிரபஞ்சம் தோன்றுறது இந்த பிரபஞ்சத்தை சத்தியமா நினைக்கிறா அதிர்ஷ்டமான பிரம்மத்தை புரிஞ்சுக்கல காச்சம் ஒரு மணி அந்த மணியை ஜலக்கரையில புதைச்சுட்டா இது ஜலமா தோணும் ஜலம் கரையா தோணுமா அப்படி ஒரு மணி மோகமான மணி அது அது மாதிரி வாரி தோன்றுதான் ஜலம் இல்லாத இடத்துல ஜலம்னும் வாஸ்தவமான ஜலத்தை ஸ்தலம்னும் இப்படி ஒரு பிரமத்தை உண்டு பண்றதான் அப்படி இந்த பகவான் மாயை என்ன பண்றது சத்தியமான பிரம்மத்தை சத்தியம்னு தோண விட்டாம பொய்யான பிரபஞ்சத்தை போய் சத்தியம்னு தோண முடியா பண்றதுதான் அப்படி பிரபஞ்சம் சத்தியமா தோன்றதுக்கு என்ன காரணம் எத்திர திருசர்கம்மணி திரிசர்கிகுணாத்மிகையா மாயையா சிருஷ்ட பிரபஞ்ச இந்த திரிகுணாத்மிகையான மாயையினாலே சிருஷ்டமான பிரபஞ்சம் எனக்கே இது சத்தியமா தோன்றுதான் அமருஷா சத்தியமா தோன்றுதான் பிரம்மம் சத்தியமும் யோகிய நடத்துல இருக்கிற அயோக்கியனை கூட யோக்கியம் நினைப்பா பாருங்க அது மாதிரி சத்தியமான பிரம்மத்த நடத்துல அந்த அதிஷ்டானத்துல தோன்ற இது கூட சத்தியம் போல தோன்றுதான் எத்திரி சர்க்கோ மிருஷா சத்தியம் பரம் நம்ம ஐக்கியமான தோஷங்களை சொத்துவரூபத்தினால எந்த பிரபு நிராசம் பிரகாசிக்கிறானோ அப்படிப்பட்ட திரிகாலாபாத்யான பரமேஸ்வரனை தியானம் பண்றேன்னு வியாசாச்சாரியால் மங்கள ஸ்லோகம் எழுதினாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இந்த பாகவதத்தை சுக்காச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணி சுக்காச்சாரியால் போய் ராஜாவுக்காக மகர்ஷி மண்டலங்களுடைய மத்தியில் சொன்னான் என்ன பெருமே பாகவத ோ பரமாக எம்மராம்மமமிவன் திரோன்மூலம் ஸ்ரீமனி ீஸ்வர சத்ரு இதுல பசு புத்திராதி ரூபமான இந்த கபட்டமான பலம் இதுல சொல்லையா வேதம் பலம் சொல்லி பல கர்மாவுக்கு வேதம் ருஜுவா சொல்லலே பலம் அம்மா குழந்தைக்கு வழக்கண்ண இந்த கர்மாவை காமியமான சில கர்மாக்களை சொன்ன வேதத்தினுடைய நோக்கம் கூட காமியமான கர்மாவை பண்ணி காமியமான அனுஷ்டிச்ச பிறகாவது இவனுக்கு வந்து நித்திய கர்மா பண்ணு சொல்லி ஆற்றுல தப்பு பண்ற ஒரு பையனை சாதம் இல்லையா விரட்டி ஒரு மாசம் அப்படி சத்திரம் ஜாவடி அலைஞ்சு முப்பத்தோராது நாள் சொன்னத்தை கேட்கலன்னு ஆற்று கொண்டு அது மாதிரி சொர்க்காதிகள்ல போய் இவன் அங்க இருக்கிற சமங்கள்லாத்தி பார்த்துட்டு அதெல்லாம் வாழ்ந்தான் கடைசியில அத்திரமசமஸ் அலஞ்சா சுகம் இல்ல இங்க வந்து உட்கார்ந்தபடியே மோட்சத்தாலையுதான் சுகம்னு அப்புறம் தோணும் அதுக்காகவேதான் காமியமான கர்மாவை போய் அம்மா சொல்லியிருக்காள் வேதம் இல்ல அவனா மாத்தா போய் உபதேசம் பண்ணுவலா குழந்தைக்கு விளக்கண்ணிய காலம்ல தூ பயல எழுப்புறாள் ஒரு கையில அப்படி பிஸ்கோத்தை காட்டுறாள் அந்த பயலுக்கு பிஸ்கோத்தை தூங்கி விழுந்திருக்கிற போதே பிஸ்கோத்து காட்டுற போது உனக்கு தெரியுது என்னமோ இன்னைக்கு விசேஷம் இருக்குது அவன் அரைக்கண் சிரிக்கிறது அரக்கண் அழுகுது வழக்கண்ணு தெரிஞ்சுது இந்தந்த டவுளர்ல வச்சிருக்கா விளக்கண்ண கஷாயத்துல இத சாப்பிட்டா உனக்கு உடனே இதுக்கு பலம் பிஸ்கோத்து கல்கண்டு சொல்றாள் அவன் என்ன நினைச்சுக்கிறான் இந்த வழக்கண்ண சாப்பிட்ட பலம் இதுன்னு நினைச்சுக்கிறான் குழந்தை அம்மாவும் அப்படிதான் சொல்றாள் ஆனா வழக்கண்ண சாப்பிட்டத்தினுடைய பலம் இல்லை இந்த பிஸ்கோத்தும் உருக்கும் கலக்கின்றன அம்மாவனுடைய தாத்யம் அவருடைய எண்ணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த பயத்த பிஸ்கோத்தும் உருக்கெல்லாம் வெளியில வரணும்னு எண்ணம் அது மாதிரி இதுக்கு முன்னாடி ஜென்ம ஜென்மாந்திரங்கள்ல இவனுக்கு ஒரே அடியாக ஏறி கிடக்கு ஆசா பாஷங்கள் இதெல்லாத்தையும் தான் வேதம் போய் கர்மாவை போய் கர்மகாண்டத்தை போதிக்கிற ஸ்ருச்சி எல்லாம் மனசுல தாற்பயம் அதுக்கு ஆனா இந்த பலத்தை சொன்னா இவன் வந்து இதுல பிரவருத்தி இவனுக்கு அதுல பிரவர்த்தி வர்றதுக்காக போய் இந்த பாகவத்தில் பசுபுத்திராதிகள் பலம் இல்லையோ அஸ்தவமான பலம் உண்டோ பரமாத்மா அந்த பலன் சொன்னால் பெருமே புரோட்சித கைதவோ பரமோ தர்ம வேறு மூணு நாள் அந்த தர்மம் எல்லாருக்கும் வேறு மூணு நாள் சமமா மனசை வச்சிருக்கிறோன்னு தான் வேறும் சமமா மனசை வச்சுக்கிறதுனா என்ன நினைச்சிட்டு இருக்கான் இப்போ எல்லாரையும் சேர்த்து உக்காத்தி வச்சிருந்து சாப்பிட தான் சமம் நினைச்சிட்டு இருக்கான் ராகாதி ராஹித்யம் தான் சாமியம் மனசுல ராகாதிகள் இருக்கு பாருங்க இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் சமம்னு அர்த்தம் அதனாலதான் கீதையர் கூட சமதரிசினான்னு சொல்ற போது எல்லாரையும் சமமா பார்க்கலாம்னு அர்த்தம் நினைச்சிட்டு இருக்கான் சுத்த லௌகிக்கனா இருக்கிறவன் வைதிகமான சம்ஸ்காரம் இல்லாதவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கான் அப்படி இருந்தா திவித்தீயா இருக்கணும் அங்க எல்லாம் சப்தம் சப்தமியா இருக்கு சுனிச்செவ வித்யா விநயசம்பு பிராமணி எல்லாம் அதிஷ்டானம் எல்லாரிலையும் இருக்கு அதனால நிர்தோஷம் சமம் பிரம்மாண்டா அடுத்த ஸ்லோகத்துல சமசப்து சுவாமியை அர்த்தம் பண்ணி கொடுத்துட்டா இப்படி தாருமாறா ஏதாவது சொல்லுவான்னு தெரிஞ்சுதான் சமம்னா என்ன தெரியுமா அர்ஜுனா நிர்துஷ்டமான ஒரு வஸ்து அதுக்கு சமம்னு போயிருடான்னு சொன்னாள் அது எல்லா இடத்துலயும் சண்டாள வாட்டிலையும் சூரியனுடைய பிரதிபிம்பம் சமமாத்தான் இருக்கு அவா அவா கணத்துக்காக ஏதாவது வேற விதமா இருக்கா கங்கையில வேற விதமா இருக்கா அது மாதிரி நிர்தோஷம் சமம் பிரம்மா அந்த அப்படி சுவாமியே அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்திலேயே சொன்னால் வேற வெட்டி கூட இல்லை உடனே பக்கத்து ஸ்லோகத்திலேயே போய் சொல்லிவிட்டாள் சமசப்தத்துக்கு அர்த்தம் அப்படி மனசுல சாமியம்னா